ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் தர்பயனுடைய பெருமையும் தர்பயனுடைய முக்கியத்துவத்தையும் பார்த்துன்னு வரோம் இந்த பெருமையை சொல்கிறது மகாபாரதத்தில் ஒரு சரித்திரம் வினதா சுப்பர்ணான்னு ரெண்டு ஸ்திரீகளோட சரித்திரத்தை பார்த்துன்னு வரோம் அந்த கதையில் மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னா அப்படி வினதா சுப்பர்ணாவை அழைச்சிட்டு வா அந்த குதிரை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு வருவோம்னு ரெண்டு பேருமாக போகிறா போனால் அந்த குதிரை மேஞ்சின்றிருக்கு கிட்டக்க போய் பார்க்குற இடத்துல வினதாவுக்கு பயம் வந்துடுத்து தான் சுப்பர்ணாவுக்கு அடிமையாக ஆகிடுவோமோன்னு பயம் அதனால் தன்னுடைய குழந்தைகளான நாகங்களை வச்சுட்டு அங்கே ஒரு சூழ்ச்சி பண்ணி மறைச்சுட்டா உண்மைய அதனால் ரெண்டு பேருமா கிட்டக்க போய் பார்த்து சுப்பர்ணா வினத்தா நீ சொல்கிறது தான் உண்மை நான் சொல்கிறது சரியில்லை ஆகையினாலே நான் ஒத்துக்கிறேன் நான் உனக்கு அடிமையாக இருக்கேன் என்னுடைய குழந்தைகளும் உனக்கு அடிமையாக இருப்பா அப்படின்னு சுப்பர்ணா தன்னுடைய தோல்வியை ஒத்துண்டா வினதாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு அண்டந்தான் வெடிச்சிருக்கு சுப்பர்ணாவனுடைய அந்த குழந்த இன்னும் ஒரு அண்டம் இன்னும் உடஞ்சி குழந்தை வெளியில் வரலை முத்த விடையில அந்த குழந்த தேஜஸ்வியாக இருக்குமோ என்னமோ பெரிய பராக்கிரமசாலியாக இருக்குமோ என்னமோ அப்படி இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நமக்கு அடிமை கவலைப்பட வேண்டாம்னு சந்தோஷப்பட்டுண்டா வினதா அப்படி ரெண்டு பேரும் ஆக திரும்ப வீட்டுக்கு வந்து சேர்ந்தா காத்துட்டுருக்கா சுப்பரன்னா அந்த முட்டை உடஞ்சி குழந்த வெளியில் வரணும்னு அந்த முட்டையும் உடைஞ்சது அதிலிருந்து பெரிய பட்சி ஒன்றும் பறந்து வெளியில் வந்தது அதுதான் கருடசாமி கருடனுடைய ஆவிர்வம் இங்கே பறந்து வெளியில் வந்த உடனே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா சுபர்னா இந்த குழந்தையாவது முழுசாக வந்ததேன்னு வந்த வேகத்தில் கிடுக்கிடுன்னு ஆகாசத்தை நோக்கி பறந்தார் கருடன் பறந்து ரொம்ப தூரம் மேலே பறந்து போனார் அப்படி ஆகாசத்தில் ரொம்ப மேலே பறக்கிறத பார்த்துட்டு சூரியன் பயந்த நம்ம நம்மளை விட பராக்கிரமசாலியாக யாரோ இங்கே ஆவிர் பவிக்கிறாளேன்னு கவலைப்பட்டார் கவலைப்பட்டு தன்னுடைய தேஜஸை அதிகமாக வெளியிட்டார் சூரியன் அதாவது சூடு உஷ்ணம் ஜாஸ்தியாக வெளியிட்டார் சூரியன் உஷ்ணத்தை அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கருடன் நேராக சூரியன்கிட்ட வந்தார் சூரியன்ட்ட வந்து நான் யாரோன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் தேவதைகளுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு கருடசாமி சொல்லிவிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எனக்கு உங்களால் ஒரு உதவி ஆகணும்னு கேட்டார் என்ன சொல்லுன்னார் சூரியன் எனக்கு ஒரு சகோதரன் அண்ணா ஒருத்தர் இருக்கார் அவருக்கு இடுப்புக்கு கீழே அங்கம் கிடையாது அவரை நான் உங்கள் ரதத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன் நீங்கள் அவரை ரட்சிக்கணும்னு கேட்டுண்டார் கருடன் அவர் அபயம் கொடுத்தார் சூரியன் உடனே நேராக கீழே வந்து தன்னுடைய அண்ணாவை அழைச்சின்னு போய் ரதத்தில் வச்சார் அவருக்கு தான் அருணன் பேர் அப்படி ரதத்தில் வச்சார் அந்த அருணனை சாரதியாக வச்சிருந்தார் சூரியன் அதான் சூரியோதயத்துக்கு முன்னாடி வெளிச்சம் வர்றத அருணோதயம்னு நாம் சொல்கிறோம் ஒரு ரதம் வருதுன்னா முதல்ல சாரதி தான் கண்ணில் போடுவோம் அதுக்கப்புறம் தான் ரதத்தில் உள்ளவாக கண்ணில் போடுவான் அதே போல் சூரியோதயத்துக்கு முன்னாடி வெளிச்சம் முதல்ல வரும் அப்புறம் சூரியோதயம் வரும் அந்த வெளிச்சத்துக்கு அருணோதயம்னு பேர் அப்படி கொண்டு போய் தன்னுடைய அண்ணாவை சூரியன் கொடுத்துட்டு நேராக தாயார்ட்ட வந்தார் கருடன் அம்மா நான் தேவதைகளுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன சகாயம் வேணும்னு கேட்கணும்னு கேட்டேன் அப்போது சுப்பர்ணா சொன்னால் நான் வினதா விஷயத்தில் தோல்வி அடைஞ்சுட்டேன் அவளுக்கு அடிமைன்னு நான் சொல்லிட்டேன் நானும் என்னுடைய குழந்தைகளும் உனக்கு அடிமைன்னு சொல்லிட்டேன் அதற்கு என்ன பரிகாரம்னு வினதா கிட்ட கேட்டு அதை செய்கிறதே நீ எனக்கு பெரிய ஒ சே நேராக வினதா கிட்டே போனார் கருடசுவாமி என்னுடைய தாயார் நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமைன்னு தெரிஞ்சுட்டேன் அதற்கு பரிகாரம் சொன்னால் இந்த அடிமைத்தனத்திலேருந்து நாங்கள் எப்படி வெளியில் வர்றதுன்னு சொல்லணும்னு கேட்டார் அப்போது வினத்தா சொன்னால் இப்போது சமுத்திர மதனம் நடந்திருக்கு அந்த சமுத்திர மதனம் பண்ணி அதிலிருந்து அமிர்தத்தை எடுத்திருக்கா தேவதைகள் இன்னும் அந்த அமிர்தத்தை பருகி முடிக்கலை இன்னும் இருக்குது அதை பாதுகாப்பாக சமுத்திரத்தில் அடியில் கொண்டு போய் வச்சுருக்கா தேவதைகள்லாம் அதை பாதுகாக்கிறா அந்த அமிர்தம் என்னுடைய குழந்தைகளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டான் நான் அந்த அமிர்தத்தை கொடுத்துட்டா இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டுடுவேணான்னு கேட்டார் கருடன் கண்டிப்பாக விடுபட்டுடுவேள் அப்படின்னு வினதா சொன்ன உடனே நான் போய் இந்த அமிர்தத்தை எடுத்துன்னு வரேன்னு கருடன் கலம்பி சமுத்திரத்தை நோக்கி பறந்தார் பறந்து சமுத்திரத்துக்கு உள்ளே போகிற பொழுது தேவதைகளுக்கெல்லாம் தெரிஞ்சது அந்த சமுத்திரத்தை எடுக்கிறதுக்காக வரார் கருடன் சூரியன் மூலமாக தெரிஞ்சுட்டார் அப்படி கிட்டக்க வந்த உடனே தேவதைகள்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மதனம் பண்ணி எடுத்துருக்கோம் இது துஷ்டசக்திகளுக்கு போகக்கூடாது இந்த அமிர்தம் நீங்கள் யாருக்காக எடுத்துன்னு போகிறீங்கன்னு கேட்டால் அப்போது கருடன் நாங்களாம் வினதா அவனுடைய குழந்தைகளான நாகங்களுக்கு அடிமையாக இருக்கோம் இந்த அமிர்த்தத்தை கொடுத்துட்டா நாங்கள் அடிமையிலிருந்து விடுபட்டுடுவோம் அதற்காக எனக்கு கொஞ்சம் அமிர்தம் வேணும்னு கேட்டார் இந்த அமிர்தத்துக்கு பாதுகாவலரில் முக்கியமானவர் மகாவிஷ்ணு அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும் அப்படின்னு தேவதைகள்லாம் சொன்ன உடனே அவர் வைகுண்டத்தை நோக்கி பறந்து போய் கிருஷ்ணனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி எனக்கு இந்த அமிர்தம் வேணும் அப்படின்னு கேட்டார் அப்போது மகாவிஷ்ணு கருடருக்கு அந்த அமிர்தத்தினுடைய முக்கியத்துவம் அத்தனையும் அவருக்கு சொல்கிறார் சொல்லி இது துஷ்டசக்திகளுக்கு போய் சேரக்கூடாது நீ பிரார்த்தனை பண்ணி கேட்டின்றதுனால நான் உனக்கு கொஞ்சம் தரேன் ஆனால் அதை சொன்னார் நான் கேட்ட உடனே நீங்கள் தரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் உங்களுக்கு தாசன்னு நமஸ்காரம் பண்ணினார் கருடசுவாமி பகவான் மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்ப அமிர்தம் இருக்கிற இடத்துக்கு வந்து தன்னுடைய அழகில் கொஞ்சோண்டு எடுத்துட்டார் அந்த அமிர்தத்தை மூக்குல அப்படி எடுத்துட்டு பறந்து வந்தார் அப்படி வர்ற பொழுது தேவதைகள்லாம் சொன்னால் கருடன்ட்ட நீ உன்னுடைய தாயார் நீங்களாம் அடிமையிலேருந்து விடுபடணும்னு இத்தனை கஷ்டப்பட்டு இந்த அமிர்தத்தை நீங்கள் எடுத்துன்னு ஆனால் வினத்தா உன்னுடைய தாயாரை ஏமாற்றிட்டா சூழ்ச்சி பண்ணி அடிமையாக பண்ணியிருக்கா அதுதான் உண்மை சூழ்ச்சினால உன்னுடைய தாயார் அடிமையாக ஆயிட்டா அப்படிங்கிற தகவலை தேவதைகள்லாம் சொல்ல கருடசாமிக்கு அப்போ தான் உண்மை புரிஞ்சுது கோபப்பட்டார் நாகங்கள் மேலே ரொம்ப கோபம் அவருக்கு இருந்தாலும் அமிர்தம் எடுத்துன்னு வரேன்னு சொல்லியாச்சுங்கிறதுனால அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு வந்தார் வந்தால் நாகங்கள்லாம் கீழே ஊர்ந்து காற்றுன்னு அமிர்தம் நமக்கு வரப்போகிறது அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டா ஒரு டிராப்பு உள்ளே போயிடுதுன்னா அவளுக்கு மரணமே கிடையாது உடம்பு துண்டானாலும் உடம்பு அழுகி போனாலும் என்ன ஆனாலும் மரணம்ங்கிறது கிடையாது இந்த அமிர்தத்தை சாப்பிட்டா அந்த அப்படிப்பட்ட அமிர்தம் நமக்கு கிடைக்க போகிறதுன்னு நாகங்கள்லாம் காத்துனு இருக்கார் அப்படி வந்தார்கருடன் நாகங்களை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கோபம் தன்னுடைய அழகில் இருந்த அந்த அமிர்தத்தை பூமியில் சிந்தி விட்டார் கீழே தெளித்தார் தெளித்த உடனே அந்த அமிர்தம் கீழே போய் விழுந்தது அப்போ கீழே என்ன இருந்ததுன்னா தர்பருகம்புல் சில புஷ்பங்கள் இருந்தது அதில் போய் விழுந்தது அந்த அமிர்தம் இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கோங்கன்னு கீழே தெளிச்சுட்டு அவர் கிளம்பி தன்னுடைய போய்ட்டு நான் கேட்ட வஸ்துவை கொடுத்தாச்சு நான் இன்னுமே அடிமை இல்லை நான் பகவான் கிருஷ்ணனுக்கு தாசனாக இருக்கேன் நான் கிருஷ்ண்கிட்ட போகிறேன்னு தாயாருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பி பகவான்கிட்ட போயிட்டார் கருடன் அந்த அருணனுடைய சாபம் தாயாருக்கு பழித்தது உன்னுடைய கடைசி காலம் உன்னுடைய பையன் உன் இருக்க மாட்டான்னு சாபம் கொடுத்தார் அருணன் அந்த சாபம் பழித்தது என்ன ரெண்டாவதாக பிறந்த கருடசுவாமியும் தன்னுடைய மகாவிஷ்ணுவிட்ட சாரத் சாரதியாக போயிட்ட ரதமாக போயிட்டார் அப்படியாச்சு சுப்பர்ணாவுனுடைய நிலை அந்த தர்பேயில் விழுந்த அமிர்தத்தை சாப்பிட்ணும்னு அந்த நாகங்கள்லாம் ஊர்ந்து வந்து அந்த தர்பயை நக்கித்து அப்படி நக்கினத்துனால்தான் தர்பை ஒரு பக்கம் இழுத்தா மிருதுவாக இருக்கும் எத்து இழுத்தால் கையை நறுக்கும் கத்தி மாதிரி அதில் போய் பாம்பெல்லாம் நக்கினத்துனால்தான் அதுக்கு நாக்கு துண்டாக போயிடுத்து பாம்புகளுக்கெல்லாம் ரெண்டு நாக்குன்னு போயிரு எப்படி ரெண்டு நாக்கு வந்ததுன்னா இந்த தர்பயை போய் நக்கீத்து நாகங்கள்லாம் நாக்கு ரெண்டு துண்டாக போயிடுத்து அந்த அமிர்தம் கிடைக்காமல் போயிடுத்து வாழ்க்க அது அந்த அந்த அமிர்தம் விழுந்த வஸ்து தான் அந்த தர்பை அருகம்புல் சந்தனமரம் அந்த பவழமல்லி இது மாதிரி சில புஷ்பங்களில் விழுந்தது அமிர்தம்னு மகாபாரதம் நமக்கு காண்பிக்கிறது அதிலெலாம் அமிர்தம் இருக்குது அந்த அமிர்தத்தை நக்கப்போக தான் பாம்புகளுக்கு நாக்கு துண்டாக போச்சு பாம்புகள் விஷயத்தை ஆகியனால்தான் கருடனுக்கு கோபம் ஜாஸ்தி கழுகு பாம்பு பிடிச்சது பிடிக்கிறா போலன்னு விரோதத்துக்கு நாம் சொல்கிற வழக்கம் அப்படி நாக்கு ரெண்டு துண்டாக போய் அப்படி நாகங்கள் கடைசியில் அமிர்தத்தை எடுத்துக்க முடியாமல் போச்சுன்னு மகாபாரதத்தில் கதை இந்த இடத்துல தான் தர்பயனுடைய பெருமைகள் நிறைய காண்பிச்சிருக்கா இந்த சரித்திரத்தில் அப்படி அமிர்தம் விழுந்த வஸ்து தர்பங்கிறது அது தர்பான அதில் பத்து விதம் நமக்கு காண்பிச்சுருக்கா ரிஷிகள்லாம் முதல்ல தர்ப்பறம் காஷம்னு ஒரு நானல் புல்லு தர்பை வச்சுன்னு நாம் காரியங்களை செய்யணும் அது கிடைக்கலைன்னா நானல்னு இருக்குது நதிகளில் பிரவாகம் ஜலம் வேகமாக போகிற பொழுது அப்படி வளைஞ்சு கொடுக்கும் நானல்னு பேர் அதை வச்சுக்கணும் அதுவும் கிடைக்கலைன்னா இந்த எவன்னு ஒரு தானியம் கோதுமை மாதிரி இருக்கும் அந்த எவ தானியத்தினுடைய அடியில் உள்ள புல் வச்சுக்கணும் அதுவும் கிடைக்கலைன்னா அருகம் தூர்வை அருகம்புல்லை வச்சுக்கணும் அப்படி வரிசையாக நமக்கு பத்து வஸ்துக்கள் நமக்கு காண்பிச்சுருக்கா அதில் கடைசியாக வர்றது தான் இந்த விஸ்வாமித்ரம்னு நாம் சொல்கிறோமே அந்த புல் முதல்ல எதை வச்சுக்கணும்னா தர்பயை தான் வச்சுக்கணும் தர்பயில்தான் அமிர்த்தம் இருக்குது தர்பயை வச்சுன்னு செய்ய வேண்டிய காரியத்தை தர்பயை வச்சுன்னு தான் நாம் செய்யணும் ஏன்னா அதில் அமிர்த்தம் இருக்குது அதையினால்தான் நாம் கிரகணம் மாதிரியான புண்ணிய காலங்களில் சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள்லாம் தர்பயை போடுறோம் அந்த தர்பயை போட்டு வச்சால் அந்த கிரகண தோஷம் பாதிக்காது அந்த வஸ்துவில் ஏன்னா தர்பை இருக்கிறதுனால அந்த தர்பயை பவித்திரமாக நாம் பண்ணி கையில் போட்டுக்கிறோம் போட்டுண்டா நமக்கு ரொம்ப சுத்தம் ஏற்படுறது சுத்தி ஏற்படுறது ஜலத்தில் தர்பய ஜலத்தில் போட்டு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியம் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும் உடம்பில் இன்னும் ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறான்னா தர்பய கரண்ட்டில் கொடுத்தா கரண்ட்டு பாஸ் ஆகும்னு சொல்கிறா தர்பேயில் என்ன அதில் அந்த சக்தி இருக்குதுன்னு சொல்கிறா ஆராய்ச்சியில் ஆராய்ச்சியாளர்கள் அந்தளவுக்கு பெருமை இருக்குது தர்பைக்கு புஷ்பம் கிடைக்கலைன்னா தர்பய சின்ன சின்னதாக துண்டு பண்ணி தர்பயினாலேயே எல்லா சுவாமிக்கும் அர்ச்சனை பண்ணலாம்னு பூஜா பிரகாஷங்கிற கிரந்தம் நமக்கு காண்பிக்கிறது புஷ்பமாகவும் உபயோகப்படுத்தலாம் தர்பய அதனால தான் புண்ணியாக வாசனங்கள்லாம் நடந்தால் அதில் கூர்ச்சம்னு போடுவோம் தீர்த்தத்தில் கூர்ச்சம் போட்டு அந்த தீர்த்தத்தை புண்ணியாக பண்ணி வீடு பூரா தெளித்து கொஞ்சம் பிராசனம் பண்ணுறது ஏன்னா அந்த அளவுக்கு அது சுத்தியை கொடுக்கக்கூடியது தர்ப தர்போட்ட தீர்த்தம் ரொம்ப சுத்தம் அப்படின்னு மகாபாரதம் நமக்கு காண்பிக்கிறது அப்படிப்பட்ட தர்ப்பையை வச்சுருந்து நாம் காரியங்களை செய்யணும் தர்ப சுத்தமாக கிடைக்கல அப்படிங்குற போது தான் அடுத்த வஸ்துவுக்கு போகணும் இல்லைன்னா தர்பயை வச்சுன்னு தான் இந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு காண்பிச்சிக்கிறது மகாபாரதம் அப்படி இந்த கதையின் மூலமாக தர்பயனுடைய பெருமையை நாம் தெரிஞ்சுட்டோம் அதே போல் பவழமல்லி வைகளுக்கெல்லாம் யாத்தயாம தோஷம் கிடையாதுன்னு பேர் யாத்தயாம தோஷம்னால் ஒரு தடவை பண்ணியாச்சு அப்படின்னா அது நிர்மால்யம் திரும்ப அர்ச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூல் வந்து ஒரு ரெண்டு மூணு வஸ்துக்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கா பாக்கி எல்லா புஷ்பங்களும் ஒரு தடவை பூஜை பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை விசர்ஜனம் பண்ணிவிடணும் திரும்ப எடுத்துக்கப்படாது ஆனால் இந்த தர்பை தர்பயில் பவித்திரம் பண்ணி உபயோகப்படுத்திவிட்டு திரும்ப அலம்புட்டு திரும்ப அதை உபயோகப்படுத்திக்கலாம் தர்பயை அதுக்கு யாத்தையாம தோஷம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காள் தர்பைக்கு கிடையாது அருகம்புல்லுக்கு கிடையாது பில்வத்துக்கு கிடையாது சந்தனத்துக்கு கிடையாது அதே போல் இந்த பவழமல்லின்னுக்கே பவழமல்லிக்கு கிடையாது இந்த வஸ்துக்களுக்கெல்லாம் யாத்தையான தோஷம் கிடையாது அப்படின்னு அதாவது உபயோகப்படுத்தியாச்சுன்னா பழசுங்கிற தோஷம் கிடையாது அளம்பிட்டு திரும்ப உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு நமக்கு காண்பிச்சுருக்கா அப்படி இந்த வஸ்துக்கள்லாம் வச்சுட்டு தான் நாம் நம்முடைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சிட்டோம் இன்னொரு தர்மத்தோடு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்